சத்குருஸ்வாமிக்கு ஜெயம் குரு கிருப்பியா கர்க்க பாகவத்தம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா தசமஸ்கம் பூர்வார்த்தம் முடிந்து உத்தரார்த்தத்தில் வர்றதில் இந்த இடம் இந்த முற்றுக்குந்தன் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்துதி வேதாந்தபரமான விஷயம் அதுதான் இருக்கும் நம்ம பார்ப்போம் எல்லாவே பார்ப்போம் நாற்பத்தி தசமஸ்கந்தம் அந்த ஐம்பத்தி ஓராவ அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி வரைக்கும் ஒரு பதிமூணு ஸ்லோகங்களால் குசத்தியாக மூச்சுக்குண்டன் ஸ்லோத்தனம் பண்ணார் முற்றுக்கொண்டம் பெரிய ஒரு அந்த சூரிய வம்ச சூரியவம்சத்தில் வந்த ராஜரிஷி மாதிரி இப்போ நடக்கிறது இது சந்திரவம்சம் அப்போது எவ்வளோ தூரம் வந்து அவர் இருக்கு இருந்திருக்கார்னு பாருங்கள் சுரமணிய சுவாமிக்கு வந்து தேவசேனா கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது ஸ்காந்தத்தில் சொல்லப்படுறது அதில் வந்து இவர் வந்து அது வந்து அன்வகித்திருக்கார் வந்திருக்கார் ஒரு இன்வைட்டியாக இருந்திருக்கார் திருவாரூர்ல விட்டங்க ஸ்தலம்னு சொல்லப்படுது அங்கே நிர்மாணம் பண்ணப்பட்ட அந்த திருவாரூர் சுவாமி இருக்கார் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி ஈஸ்வரன் இவர் வந்து நம்ம முச்சுக்குந்த சுவாமி கொண்டு வந்து கொடுத்தது தான் அப்படி இருக்கக்கூடியவர் வந்து கர்காச்சாரிய அவருக்கு ஆச்சாரியர் வர சொல்கிறார் கிருஷ்ணனே தரிசனம் பண்ணியிருக்கார் இருந்தாலும் கடைசியில் பாருங்கோ அடுத்த ஜென்மாவில் வந்து என்னை வந்து சேரலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே மோட்சத்தை கொடுக்குற கண்ணன் அப்படியெல்லாம் இருக்கு கடைசியை நம்ம பார்த்தது என்னன்னா எல்லா ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சத்தில் உன்னுடைய மாயையில் மை மாட்டின் இருக்கார்கள் இந்த லௌக்கிக விஷயங்கள்லேயே இருக்கார்கள் சரீர சுகத்தையும் மனசு சுகத்தையும் அதான் தேகாத்ம புத்தி கேகாத்மபத்தி கொண்டு இருப்பார்கள் அதிலேயே இருப்பார்கள் ஒன்றை வந்து ஆராதனை பண்ணுறதில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதில் ஒன்றை ஒன்றையும் போற்றுவதில்லை ஒன்றை பார்த்து நினைக்கிறதில்லை எல்லா விதமான கஷ்டங்களுக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா இந்த லௌகிக வாழ்க்கை அதுதான் நமக்கு வந்து ரொம்ப பரமசுகம் நினச்சின்னு இருக்கும் அதில் வந்து மிகவும் ஆசக்தி கொண்டு பற்று கொண்டு கடைசியில் வீடுவாதலை மனைவி மக்கள் பணி பரவி பங்களா சமாச்சாரம் எல்லாம் அதில் வந்து இருந்து கடைசியில் அவர்கள் என்னாக இருந்தேன் ஏமாற்றத்தை அடைகிறார்கள் இப்படி கடைசியாக நம்ம பார்த்தது மேலே நாற்பத்தி ஏழுலேருந்து மேலே நம்ம தொடர்வோம் மூலத்தை சேவிப்போம் மூல மெல்ல போவோம் எல்லாம் அர்த்தம் பார்ப்போம் நாற்பத்தி दुर्लभमत्र मानुषं, ஜனோம नगा, பதாரவிந்தம் பசன்மதிந்தூப்பே பதி யுவ்வாஜம கதஞ்சிரவியங்கங்கோனா பதாரவிஞ்சம்தூப்பே यथा யு மமேஷ காலோஜி ியோன்னதமமமமமூபத்தை மசியமே சுத்தோஷூஷு கோஷூஷு ஆசியமானையம கலோஜி நோய் மத்தே சுத்த சுஷூ ஆசியமான துரந்தித்தையேன் கடக்கூசே நேவயம் வோோர அனபை கரிட்ட ட் அகணைய சும கலேவரேன் கடக்கூமோ நித்தியம் வோர அஸ்வதனா பரிட்ட அகணயமரச்சை திங்கச்சித்தையமுத்த उच्च चिंत प्रबुद्धलोभ विषय लालस तुम अमत् सकता पद्यतु लिखानो अकुमंतक प्रमत्म उच्च चिंत्याम प्रबुद्धलो பிரமுத்தமுத்தை இச்சித்த பிரபலோபம் விழே லாசம் தப்பமத்தி பத்தியத்தை ஆகிவ ஆகமந்தம் புரேமரிஷத்தை மதஙைவ நரதேவசிதா சேவனே கடேவரோ விமிபஸ்மசஞ்சிதா புரார்த்தை ஹேமபரிஷைச்சரன் மதஙைவ நரதேவசஞிதான் சயவாலுரய கடேவரோ விமிபஸ்மசஞஞ்சிதா அம்பத்தி ஒன்று ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி ஏழு நம்பத்தி ஒன்று அஞ்சு ஸ்லோகம் முச்சுந்த முதுகுஞ்ச சக்கரவர்த்தி முதுகுண்ட சக்கரவர்த்தி அந்த பகவான் கிருஷ்ணன் இவரை பார்க்குறார் சத்துர்புஜ ரூபமாக காமிக்கிறான் சதுர்புஜ ரூபமாக காலைவனுக்கும் காமிச்சார் ஒரு விரோதி ராட்சசன் பக்தன் ராஜரிஷி அவருக்கும் அதே சதுர்புஜ ரூபமாக காமிக்கிறார் அவன் வந்து இவரை சண்டை போடுறதுக்கு அடிக்க இவர் வந்து அவரை ஸ்தோத்திரம் பண்றார் துர்லபம் அச்சமானுஷம் கதஞ்சிதவியம் கமயத்ததோன் बाधारिंदम भजतसमतीहाशु लग्वाजनो दुर्लभम मनुषं कथंचितिदमयन घा पाधारबंद भजतेसन्मती गृहाकूपे पति यथा पशु ममेष कालोजिटो गश्रोन भूपते मतबु सुतारोशभूषु आसख्यम से दुरचितया ममेष कालोचित निष्फलो राज्यश्रीहोन्नम् भूपते मध्यात्मबुद्धे சுத்தாரகோஷூஷு ஆசியமான களேவரேன் கடக்கு சே நூமோ நரதேவம் விரோ ரியா பயன் ட்வணைய சுதுமரேஸ் கடக்கூமோ நேவம் விரோ அஸ்வராட்ட சும प्रमत्तृत्यचित विबुलोभम विषयुलाम प्रमत् सकता भी बध्यते कुे लिहा अगिरीवाकुम्तक பிரமத்தமுச்சை இது பிரலோம் பிரமுத்தமுச்சைத்த பிரலோம் விஷயம் ம்மத்தபி பத்தியேரி அகிரவா ஆகமந்தக்காரை ஹேம பரிஷே சரன் மதங்கஜை நரதேவசி சேவ்பஞ்சி புரார்த்தைமரிஷே சரன் மதங்க ஒன்னா ஒரு ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றார் முச்சுகுந்த சக்கரவர்த்தி இப்படி பொதுவாக சாதாரண ஜனங்கள் எப்படி அந்த மாயையால பிரபஞ்ச வாழ்க்கையில லௌகீக வாழ்க்கையில மாட்டிண்டு கஷ்டப்படுறத பத்தி சொல்லின்றிருந்தார் அவருக்கு குருவார்த்த ஞாபகம் கொடுத்தோம் குரு வந்து ஆமா குரு சொன்னா அது கண்டிப்பா நடந்துடும் அதனாலதான் இப்ப அதனாலதான் கண்ணன் வந்து அவருக்கு தட்டி எழுத ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தூங்கின்றிருக்கார் ரெண்டு பேர்கள் ரொம்ப நாள தூங்கின்றிருக்கார் தட்டி எழுப்பி மிருத்தி வருது ஒத்தரை தட்டி எழுப்பி பகவத்தர்சனம் கிடைக்குது எப்படி இது இருப்பதில்லை இதுதான் ஒரு லோக்கியம் இதுதான் லோக்கியம் புதாடியன் வந்து ஒரு ராமாயணம் நவாகம் நம்ம ராம்லால் ராம்லல்லா அவருக்காக பண்ண பாராயணம் ராமாயணம் நவாகம் பண்ணும் அதில் பார்த்து நீங்கள் பார்த்தா ஆஞ்சநேய சுவாமியும் ஸ்ரீலங்கைக்கு வந்து லங்காவில் தேடி கடைசியில் ரொம்ப வருத்தப்பட்டு பல இடத்துல பார்த்து கண்டுபிடிச்சி சீதா பார்த்து ராமநாம அங்கிட்டம் சேதம் பச்சை தேவி அங்குலையை கொண்டு முதிரையை கொடுத்து அவர்கள்டேந்து அந்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு ராமத்தை கொண்டே சேர்த்தார் எல்லாம் ஒன்றரை ஒன்றரை நாள் இல்லை அந்த அதாவது அவர் கிளம்பி நல்லிலேருந்து ஒன்றரை நாள் விளண்டு அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போட்டார்கள் யார் ராவணன் உடனே அவர் என்ன லங்கையை எரிச்சுட்டு போயிட்டார் லங்கை எரிச்சுட்டு போனோடனே ஒரு குரங்கு வந்து லங்கையை எரிச்சுட்டு திங்க சபையை கூட்டினான்னு ராவணன் அப்போ கும்பகரன் மூழ்ச்சு இருந்தார் மூழ்ச்சின் இருந்து அந்த எல்லாத்தையும் அந்த சபையை நடந்த வாக்குவாதங்கள்லாம் கிடையாது வரும் நியாயத்தை எல்லாம் சொன்னாங்க கும்பகரன் அப்புறம் படுக்க போயிட்டான் பிரம்மா கொடுத்த ஒரு சாபத்தால ஒரு என்னன்னா இவர் வந்து ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் இப்படிலாம் படுத்துன்னு அப்ப சொல்றா வந்து என்னாச்சு ஒரு அதுல என்ன அங்கிட்டு உடனே ஆஞ்சனையன் வந்த உடனே உடனே கிளம்பியாச்சு அங்கிருந்து கிஷ்கிண்டாலிருந்து சமுத்திரக்கரைக்கு வந்தாச்சு அங்க மூணு நாள் வந்து சமுத்திரராஜனு குறிச்சும் உபவாசம் பிராயோபவேசம் ராமர் அஞ்சு நாள் வந்து நல சேது அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் நடந்திருக்கு அங்கே நான் தூதா விட்டாரு அப்புறம் நான் சண்டையெல்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் மொத தடவை ராவணன் வரான் அவனை வந்து எல்லாத்தையும் அவனை முடிச்சு கையில் ஆயுதம் இல்லாமல் பண்ணி அவனை திருப்பி போகிறாப்புல பண்ணிடுறார் ரா ராமன் முதல் ராமண முதல் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய இத்தம் அப்போது அவன் வந்து புலம்பராமன் அப்போது சுத்த தூங்கிட்டு இருக்காம்பார் இவன் வந்து இன்னைக்கு தூங்க போய் ஒம்பது நாள் ஆச்சு அப்படிங்கிறான் அப்படின்னா அர்த்தம் தான் ஆஞ்சநேயன் நெருப்பு வச்சுட்டு போன அப்புறம் மறுநாளில் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் மறுநாள் அவன் தூங்க போயிருக்கும் ஒம்பது நாள் அந்த ஒம்பது நாளில் ஏற்கனவே அஞ்சு நாள் டேம் கட்டினது சேது கட்டினது டே பிரிட்ஜு கட்டின பிரிட்ஜு மூணு நாள் வந்து வந்ததெல்லாம் இருக்கா அவன் ரெண்டு நாள் கதை அவ்வளோ அந்த ரெண்டு நாள் சண்டையிலேயே அதை பார்த்தா ஏதோ ரொம்ப பெருசாக ஒரு நாள் ரெண்டு நாள் சென்று அதிகமாக போன அவ்வளோதான் அதை பார்த்தா ரொம்ப நாள் நடந்தால் இருக்கும் அது ஒரு பிரம இருக்கும் அங்கங்கே டைம் ஃப்ரேம் எல்லாம் சொல்லுவார் அந்த ராமாயணத்தில் அதிலேருந்து நம்ம கூட்டி கேட்டி அப்படியெல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியெல்லாம் சொல்கிறதுண்டு அப்போது உடனே தூங்கின்றா வந்து பார்க்க போனால் இன்னும் கரெக்டாக என்ன சொல்ல போனால் ஆஞ்சநேயன் வந்து அந்த லங்கைக்கு நெருப்பு வச்சுட்டு போன ஒரு பதினோரு நாளுக்குள்ள அந்த தட்டி எழுப்பி மிருத்தியுவருக்கு வந்து போயாச்சு கும்பகர்ணன் போயாச்சு அப்படி தூங்கின்னு இருக்கிறவனா தட்டி எழுப்பி மிருத்தியு வருது இப்போது தூங்கின்னு இருக்கிறவனை வச்சு ஒரு காரியத்தை முடித்து அவனுக்கு தரிசனம் கொடுக்குறார் கிருஷ்ணன் அதுதான் வந்து அந்த மாயினுடைய விஷயம் பகவத் விஷயத்தை ஒன்றுமே புரியவே புரியாது அப்படி கர்கர் சொன்னது ஞாபகம் அவர் சொல்கிறார் அதனால லௌகிக விஷயத்துல மாட்டேன்னு யார் முன்ன வந்து பதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார் ஏன் அனகா அப்படின்னு என் கூப்பிடுறது யாரு முச்சுகுந்தன் வந்து கிருஷ்ணனை கூப்பிடறாங்க அனகா எந்த ஒரு மாசு குற்றம் எதுவும் இல்லாதவன் ஜன மனுஷன் இந்த கர்மபூகியான பாரத வருஷத்துல அடையவே முடியாத அவ்வளவு சுலபம் இல்லாத அங்க ஊனம் இல்லாம மனுஷ தரிதத்தையும் பூர்வ புண்ணிய விசேஷ ஏனாபி கேனாபி புண்ணிய விசேஷனம் அப்படிங்கிற மாதிரி கேனாபி பூர்ண விசேஷணம் இதானையும் மனுஷ தரித்தம் பிராப்தான் புண்ணிய அப்படி உங்களுடைய அனுகிரகத்தால சிரமம் இல்லாம கிடைக்கும் துச்சமான விஷய சுகத்திலே புத்தியை செலுத்தினார் கொண்டோ ஒரு மா போகிறது காட்டில் புல்லில் ஆசை கொண்டு போகிறது அவன் என்னவென்னா ஒரு பாழுங்கடறு மேலே வந்து இதெல்லாம் இருக்கும் அது வந்து இதெல்லாம் பரப்பி வச்சுருப்பாங்க த தலையழை எல்லாம் இருக்கும் அது இருக்கு சாப்பிடலாம்னு நினச்சின்னு அது வைக்கும் பட்டுன்னு அந்த கணத்துக்குள்ளே விழுந்தணும் அப்படி ஒரு புஷு பசு மாடு வந்து எப்படி புல்லை பாசு ஆசை கொண்டு பாழுங்கணத்தில் எப்படி விழுந்தோ அப்படி கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சம்சாரம் அத அப்படிப்பட்ட பாழ்கனத்துல ஜனன மரண அந்த சக்கரத்துல விழுந்தவனையும் உன்னுடைய திருவடி மலரை சேவிப்பதில்லை அதை போற்றுவதுங்க யாராலையும் ஜெயிக்க முடியாது ஹே ஈஸ்வரா அதான் அஜிதா யாராலையும் ஜெயிக்க முடியாது ஆனால் பக்தர்களாலும் ஜெயிக்கப்படுகிறோம் அகண்ட பூமண்டலாதிபதி அவர்தான் ராஜ்யஸ்ரீயால மதம் தலைக்கேறி எடுத்து அதாவது எல்லாம் பல பேர் சொல்ல பின்னால கடைசியில பன்னெண்டாம் தேயத்துல வரும் எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எங்கெல்லாம் காணாம போயிட்டாங்களே அப்படி இருக்கும் ஆமா ஆஹ் திமிரு கர்வம் தலைக்கேறியும் மரண தர்மம் கொண்ட இந்த சரீரத்தில் ஆத்மான ஒரு எண்ணம் கொண்டவன் கொண்டும் வீடு வாசல் மனைவி மக்கள் பிள்ளை மனைவி தனம் பூமி இதுலேயே ஒரு ஈடுபாடு கொண்டு ஆசக்தி கொண்டு ஈடுபட்டு எனக்கு என்னது நான் அப்படிங்கிற அளவற்ற முடிவில்லாத துக்கத்தை கொடுக்கக்கூடிய கண்டினியூவஸாக இருக்கக்கூடிய சிந்தையால் எண்ணத்தால் காலம் வந்து வீணாக போயிடுது ஆமாம் ஒரு ஏழு வயசு மேலே ஆயிடுது காலம் வீணாக போடுது அப்போது கட குட்டிய சன்னிப்பேன் இந்த குடத்து மாதிரி இந்த சரீரம் குட்டிச்சவர் மாதிரி இந்த சரீரம் அடி சரீரம் அப்போது அப்படிப்பட்ட கட குடிய சன்னிப்பேன் மாதிரி இருக்குது இது கடாகாசத்தில் இருக்கிற மாதிரியும் பெரிய தாரா காசத்தில் இருக்கார் போமா பிரியாக்காசம் இருக்குது அவ்வளோதான் விஷயம் குட்டிச்சவர் மாதிரி அடுத்தது அப்படி இரு துல்லியமான இந்த தேகத்துல ராஜன்கிற அபிமானம் கொண்டும் நான் ராஜா மகாராஜா சக்கரவர்த்தி அபிமானம் கொண்டும் உங்களை வந்து நான் ஆதரிக்காமல் முற்றுகுந்த சக்கரவர்த்தி சூழல் ஆதரிக்காம தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலட்படை அப்படின்னு சைன்யங்களை காக்கக்கூடிய சைன்ய நாயகர்களால் அவர்களை நான் அவனுக்கு அசிஸ்டண்ட்டு சேனாபதிகள் வந்து கமாண்டர்ஸ் கமாண்டர்ஸ் அப்புறம் ஒரு கமாண்டர் இன் சீஃப் அப்படியெல்லாம் இருக்கும் சேனாபதி அப்படி அவர்களால் சூழப்பட்டு ோகத்தில் இந்த பூமியில் சுத்தி திரிஞ்சுட்டு நான் அவங்க துர்மதம் கொண்டேன் அதாவது அதிகமாக கர்வம் ஆணவம் கொண்டேன் இப்படி இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற சிந்தையால் ஏமாந்து போயும் இது கிருத்திய சிந்தையா எப்படி அதாவது ராஜான்னா அவனுக்கு சேனா இருக்குது கோஷம் இருக்கு அதாவது ட்ரெஷர் இருக்குது ராஜ்யம் இருக்குது எல்லோரும் காற்றணும் தான் நான் தான் ராஜா நான் தான் எல்லாருக்கும் தலைவன் அப்படின்னு இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யணுங்கிற இதே கண்டினியூஸ் விடாம சிந்தையால ஏமாந்து போனாலும் ஆசை கொண்டவனானும் ஒழைய ஈடுபட்டவனான மனுஷனை கால நீங்க என்ன பண்றீங்க அந்தந்த பிராணிகளுடைய சுகானுபவத்தை தெரிந்து கொண்டும் ஏமாறாம எப்படி வந்து ஒரு பாம்பு இருக்கு எலி இருக்கு அந்த எலியில் எலி எலி பாம்பு பார்க்குற போது எலியை வந்து அந்த புத்துக்குள்ளே போகிறதுன்னு வச்சுப்போம் அப்போ இது வந்து பசியால் இருக்குது இந்த பாம்பு அதுக்கு வந்து தூஜி குயான் அது வந்து அந்த பாம்புக்கு வந்து ரெட்டை நாக்காக இருக்கும் அந்த பிளந்து இருக்கும் நாக்கு அதில் வந்து உதவிட நக்கீண்டு பசியால் இருக்குது நக்கிண்டு வெளி அப்பப்போ அந்த நாக்கை நீட்டி நக்கிண்டு உடனே அந்த பொந்துக்குள்ள போய் புதருக்குள்ள போய் பாம்பு எலியை எப்படி பட்டுன்னு ஆக்கிரமிக்கிறதோ அப்படி யமன் காலன் மிருத்யு அப்படிங்கிற ரூபத்துல சட்டுன்னு ஆக்கிரமிக்கிறீர்கள் அப்படி செய்க்கிரமிக்கல் பிடிக்கிறது அப்படிதான் வருதுமா நம்ம வருது ஒரு இடத்துல வந்து பாம்பு எப்படி தவளையை பிடிக்கிறதோ அப்படி பாம்பு எப்படி எலியை பிடிக்கிறதோ அப்படின்னு இல்லைன்னா கண் குரட நாட்கிறவனுக்கு எப்படி அரைஞ்சா வருமோ அப்படி வருது எதிர்பார்க்காம அப்படியெல்லாம் மிருத்தி வருது அஸ்தமான விஷயம் ராஜன் எந்த ராஜான்னு பேர் கொண்ட இந்த சரீரம் முன்னால் தங்கத்தால் செய்யப்பட்ட தேர்களிலையும் யானைகளிலையும் அப்படி ஊர்வலம் வந்து கம்பீரமாக சஞ்சாரம் நின்றுந்தோ அந்த சரீரம் அத்திகிரமிக்க முடியாத அதாவது துரத்தை என அதை வந்து தாண்டவே முடியாத காலரூபியான உங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு நரி போன்றவர்களால் மற்ற பிராணிகள் அதாவது இதில் காட்டில் விட்டால் நரி அப்புறம் வந்து ஓ நாய் நரி மற்ற ஜீவன்கள்லாம் சாப்பிடும் இல்லையா அப்படி அவர்களால் இந்த சரீரம் சாப்பிடப்பட்டது சாப்பிடப்பட்டு கடைசியில் அது ஒன்று வெளியில் விட்டது அமேட்சிங்கிற பேர் ஒன்று இல்லைட்டா புழுக்களாக எரிச்சா சாம்பல் அப்படி அதாவது மண்ணுக்குள்ளே புரைச்சா புழுக்களாக சாப்பிடப்பட்டு போயிடுது மண்ணோட ஒன்றாக போயிடும் எரிச்சா சாம்பல் அப்படி ஆகக்கூடிய இந்த சரீரம் அந்த சரீரத்தை ராஜா நினச்சிட்டு நான் இவ்வளவு தூரம் மதத்தோடு திருப்திமரோடு இருந்தேன் அப்படின்னு சொல்றார் விவரமா பார்ப்போம் இதுல என்னன்னா லௌகீக அந்த பாபம் வாசனா விசேஷங்கள் இப்படி லௌகீக விஷயமான பாப்பங்கள் வாசனா விஷயங்கள்லாம் இல்லாத எந்த ஒரு குற்றம் இல்லாதவரே அதுதான் அழகா இந்த பாரத புண்ணிய செயல்களாலையும் புண்ணிய கர்மங்களாலையும் வந்து ரொம்ப வசத்தியான விடம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய கர்ம லோகம் இருக்கு இந்த மனுஷ ஜன்மா எடுக்கிறது இந்த இடத்துல மிக மிக அந்த பாரத பாரத வருடே வரதக்கண்டே மேரோ தட்சிண பாரசி சகாபியின் வர்த்தமான் எப்படி சொல்கிறது மாதிரி வசத்தி அதுவும் தெற்கில் அதுவும் பிராமணப்பறவீங்க அப்போது இது வந்து போன ஜென்மாவில் செஞ்ச ஒரு நல்ல புண்ணியத்தினுடைய பலனால் பகவானுடைய ஒரு அனுகிரகத்தால் இன்னொருளால் இறைவனுடைய இன்னொருளால் என் குரு குருப்பையால் அப்படியும் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா வாய்க்கப்படுது அப்போ அதுலையோ ஊனம் இல்லாமல் நல்லா கிடைக்கக்கூடியது எல்லா விதமான அங்கங்களும் நல்லா வேலை செய்கிற மாதிரி கிடைக்கக்கூடியது உயர்ந்தது இப்படி முயற்சி இல்லாம கிடைக்கப்பட்ட இந்த மானுஷ பெருவியை கொண்டு ஒன்னுடைய கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை நமஸ்காரம் பண்ண வணங்காம அல்பமான லோக விஷயங்கள் சுகத்திலேயே மாற்றம் கொண்டு மனைவி மக்கள் வீடு வாசல் அப்படின்னு இது பணம் பங்களா நிலப்புலன் காரு இப்படி இருக்கக்கூடிய புகழ் வேற அது வேற பாழும் புதை குழி அதுல விழுகின்றார்களே இந்த புல்லு மேயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆசையை கொண்ட மாடு என்ன பண்ணோம் பாழும் கணர்ன்னு தெரியாமல் மூடியிருக்கும் அதில் போய் காலை வைக்கும் புதரால மூடியிருக்கிறதுனால போய் கீழ் வந்து அந்த மாதிரில் பாழும் கணத்தில் மாட்டின்றரும் அப்படி விழுந்து மாட்டிக்கொள்கிறார்கள் ஜனங்கள் அடியேன் நான் அப்போ இதை வந்து தவிப்பதற்கும் இருக்குது அரிது அரிதமானிடராய் பிறத்தல் மானிடராதல் அருதி மானிடராயினும் கூண் குருடு செவி செவிடு நீங்கி பிறத்தல் அருதி பேடு பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது யார் சொல்றாங்க அவ்வயார் அரிது அரித மானிடராய் பிறத்தல் அருதி கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அருதி பேடு பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் எது அப்போ நல்லபடியான பிராமண ஜென்மா ஜென்மா அது வந்து பாரத வருஷம் பரத கண்டத்தில் தெற்கு தேசத்துல ஒரு பிராமண ஜென்மாவை கிடைச்சி அதுவும் நல்ல குளத்துல வந்து நமக்கு வந்து எல்லா அங்கங்களும் சௌக்கியமாக இருக்கிற போதும் ஞானம் கல்வியும் கிடைப்பது இதை அரிதாச்சும் அப்போ இந்த நித்தியம் பாகவதம் கற்க பாகவதம் ஏதோ ஒரு விதத்துல சொல்றதே அதுவே பகவான் கொடுத்த நமக்கு அனுகிறோம் குரு கிருபை அதை கேட்பதே உங்களுக்கும் ஒரு கிருபம் அதனால் யாராலையும் வெல்லப்படாத ஏ தலைவா ஈஸ்வரா நானும் இந்த லோகத்திலும் ஒரு ராஜா ராஜாங்கிற பெருமையால் மரம் பிடிச்சு திமிர்ந்திருது அழியக்கூடிய தன்மை அழியக்கூடிய தன்மை அதாவது மரணத்தை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த சரீரம் அப்படியே சரீரத்தை நான் ஆத்மாங்கிறத ஆத்மா உணராம் நான் நின்றன மனைவி செல்வம் பூமி இதனுடைய முடிவில்லாத அந்த ஒரு ஈர்ப்பு ஆகர்ஷணத்துல மாட்டின்றன இந்த நலப்பிலையே என் லைஃப் முழுக்க ஒடிப்படுத்தேன் பய பயன் பிரயோஜனெல்லாம் போடுத்தேன் மண் கூடம் குட்டிச்சவர் மாதிரி இந்த சரீரம் அப்படியும் ரொம்ப ரொம்ப சௌரியமாக சுலபமாக கரைஞ்சு போகக்கூடிய இந்த சரீரத்தில் மனுஷர்ல நான் தான் தேவன் நான் தான் பிரியவன் நான் தான் வந்து இந்திர இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் உபகாரமண்டத்துக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தால் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டனேன் தேர்ப்படை காலாட்படை ஞானப்பட குதிரைப்படை காலாட்படை அதனுடைய சேனாதிபதிகள் இப்போ கமாண்டர்ஸ் கமாண்டர் கமாண்டர் இன் சீஃபு அப்படி இப்படிலாம் இருக்கு இல்லைங்க அப்படி அவர்கள்லாம் சேர்ந்து கூ கூட இருக்கிற போதும் பெரிய ஒரு கர்வத்தோடு நான் வந்து நினைக்காமல் உங்களை பற்றி போற்றாமல் இந்த லோகத்திலே சுற்றி திரிந்தேனே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி சுற்றி திரும்பினேன் என்ன ஆறுது ஒரு அதாவது பாம்புக்கு ஆகாரம் நான் இது கிடைக்கல ஆகாரம் என்ன பண்ணும் அது வந்து வாடுறது அப்ப பசியால அதுக்கு வந்து சொல்வார்கள் பிளவுப்பட்ட நாக்கு இருக்கும் அந்த நாக்க வழியில் அப்பப்போ நீட்டின் அது அப்படியே நக்கி இருக்கும் சாப்பிடணும் பசியால நாக்கி நீட்டின் பாம்பு ஒரு பொந்துக்குள்ள ஒரு புதருக்குள்ள எலி போகிறத பார்த்து கொடுத்தோம் உடனே பட்டுன்னு போய் அதுக்கு தெரியாம பிடிக்கும் அப்படி செய்ய தகுந்ததை செய்ய தகாததுங்கிறல்லாம் ஒரு பத்திய சிந்தனையில் மூழ்கி சுயநல மறந்து பேராசிரியர் அதிகமாக போயும் இந்த லௌகிக சுகங்களையே நாட்டம் இருந்து சிற்றென்பத்தில் இருந்து சுற்றி சுற்றி வரக்கூடிய மனுஷனாக அடிய நிற்கிற போதோ காலரூபியாக இருக்கக்கூடிய இங்கே வந்து கொஞ்சம் கூட கவனம் விசராமல் கரெக்டாக கப்புன்னு அந்த வேலை வேலை வந்தோடனே வலுவாக பற்றுகிறீர்கள் அப்படி கால ரூபியாக மிருத்யு ரூபியாக அந்த என்ன சொல்கிறது மிருத்யுரூபியாக காலரூபியாக யமரூபனாக வந்து பிடிக்கிறார்கள் அப்போ இதுக்குன்னால பெரிய ராஜா அப்படிங்கிற பேரெலாம் தங்க ரதத்துலையும் யானை மேலேயும் அப்படி பவனி வந்து இந்த சரீரம் உங்களால் தவிர்க்க முடியாத அந்த நியத்தை இருக்கேன் அது பிரகாரம் நேர வந்து மண்ணோட மண்ணாக போகிறது மேலே பார்ப்போம்